அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை தொண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவளில தேசிய மனுவேல் இந்த சிந்தனை தலைப்பு உச்சம் மிகச்சிறந்த அமெரிக்க ஜனாதிபதியில் ஒருவராக கருதப்பட்ட பிராங்க்லின் ரூஸ் வெல்டு சக்கர அமர்ந்தபடி இரண்டாம் உலகப் அமெரிக்காவை வழிநடத்தி வெற்றி பெற்றவர் நேருவுக்கு பின் இந்திய பிரதமரான லால் பகதூர் சாஸ்திரி பள்ளிக்கு செல்வதற்கு தினமும் ஆற்றை கடந்து செல்ல வேண்டியிருக்கும் ஆற்றின் குறுக்கே பாலம் இல்லாததால் புத்தகத்தையும் கலற்றிய உடையையும் தலைக்கு மேல் சுமந்தபடி நீச்சல் அடித்து தினமும் அக்கரை அடைந்திருக்கிறார் லால் பகதூர் சாஸ்திரி முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அதிகாலையில் வீடு வீடாக சென்று பேப்பர் போட்டு பள்ளிக்கு சென்றிருக்கிறார் இப்படி சொல்ல ஆரம்பித்தால் புகழின் உச்சத்தை அடைந்தவர்கள் பட்டியல் நீண்டு கொண்டே போகும் ஆம் ஓரிரு முயர் முறை முயற்சி செய்துவிட்டு இதற்கு மேல் என்னால் முடியாது என்று சொல்பவன் சராசரி மனிதன் என் லட்சியத்தை எட்டும் வரை முயற்சி செய்து கொண்டே இருப்பேன் என்று சொல்பவன் சாதனையாளன் இந்த சாதனையாளரை பூகளின் உச்சத்துக்கு அவர்களுடைய சாதனைகள் கொண்டு செல்லும் சிந்திப்போம் முயற்சிப்போம் நன்றி